ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நெடுந்தீவு மாவழி துறையிலிருந்து அறுபத்தி பயணிகளுடன் புறப்பட்ட குமுதினி என்ற படகு இலங்கை கடற்படையினரால் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகள் போருக்கு பின்னர் சோவியத் இராணுவத்தினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறத் தொடங்கினர்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 ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பியரி கியூரி பிரெஞ்சு இயற்பியலாளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு புலிமூட்டை ராமசாமி நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏரி பொன்னுத்துறை இலங்கை தமிழ் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு திருச்சி சிவா இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ராபர்ட் மென்சிஸ் ஆஸ்திரேலியாவின் பன்னிரண்டாவது பிரதமர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச குடும்ப தினம் பராதுவே விடுதலை மெக்சிகோ மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை